ஸ்ரீ குருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள்ங்கிற தலைப்பில ஒவ்வொரு புராணங்களாக அந்த புராணத்தில் உள்ள விஷயங்களை சுருக்கமாக பார்த்துன்னு அதிலே இப்போது ரெண்டாவதாக சொல்லப்படுற பத்மபுராணத்தினுடைய விஷயங்களை பார்க்க போகிறோம் இந்த பு பத்மபுராணம்ங்கிறது பதினெட்டு புராணங்கள்லேயே கொஞ்சம் பெரிதான புராணம் பத்மபுராணத்திலே ஸ்லோகங்கள் எண்ணிக்கை ஐம்பத்தையாயிரம் ஸ்லோகங்கள்னு சொல்லப்படுறது இந்த பத்ம புராணம்னு இதற்கு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா ஏததேவ மகாபத்மம் அதுபுதம் என் மயம் ஜகது தத்வத்தாந்தாசிரயம் தஸ்மாத் பத்மமித்யுச்சதே புதைஹி அப்படின்னு பத்மபுராணமே நமக்கு காண்பிக்கிறது இந்த பூலோகத்தையே இந்த பூலோகம் எப்படி இருக்குன்னா ஒரு மலர்ந்த தாமரை போல் இருக்குது மலர்ந்த பத்மம் மாதிரி இருக்கிறதுனா இருக்குது அப்படி மலர்ந்து பத்மம் மாதிரி இருக்கக்கூடியதான இந்த பூலோகத்தினுடைய வர்ணனையை விரிவாக ஆரம்பித்து சொல்கிறதாலே இதற்கு பத்மபுராணம் அல்லது பாத்மபுராணம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு புராணமே நமக்கு காண்பிக்கிறது இந்த பத்ம புராணத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பத்மபுராணத்தை அஞ்சு கண்டமாக பிரித்து நமக்கு அனுகிரகம் வியாசர் அஞ்சு கண்டங்கள் தத்திராதோ சிருஷ்டிகண்டஞ்ச பூமிகண்டம் தத்த்பரம் ஸ்வர்கண்டம் தத்த பஷாத் தத்த்பாத்தாழகம் பஞ்சமச்சோத்தரம் ஹண்டம் பாத்மே ஹண்டா பஞ்சச்ச அப்படின்னு சிருஷ்டி ஹண்டம் பூமிகண்டம் ஸ்வர்கண்டம் பாத்தாழம் கடைசியாக உத்தரகண்டம் அப்படின்னு அஞ்சு ஹண்டங்களாக பிரித்து அதற்கு பர்வா பர்வாவாக பிரித்து நமக்கு பத்மபுராணத்தை வியாசாச்சாரியால் அனுகிரகம் பண்ணியிருக்க இந்த பத்மபுராணத்தினுடைய சிறப்புகள் சொல்கிற பொழுது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுறது இந்த பத்ம புராணத்தில் அதாவது நாம் எந்த படிப்பை படித்தாலும் அந்த படிப்பை நாம் மறக்கவே கூடாது படிப்பை மறந்தால் பிரம்மஹத்தி தோஷம் வரும் எந்த வித்தியாக இருந்தாலும் அந்த வித்தியை நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படணும் அப்படி நம் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய வித்திய தான் வித்தியான பேர் அப்படி நம் வாழ்க்கைக்கு பயன்படாமல் போனாலும் கூட அந்த படிப்பை மறக்கவே கூடாது அப்படின்னு இந்த பத்மபுராணம் சொல்கிறது அப்படி மறந்தால் என்ன அப்படின்னா நாம் எந்த விதமான படிப்பை மறந்து போனோமோ அதற்குத் தகுந்தார் போல் நமக்கு ஜென்மா கிடைக்கிறது அப்படின்னு பத்மபுராணம் சொல்கிறது பகுஷாஸ்திரம் சமபிய பகுவேதான் சவிஸ்தரான் பும்சா அஸ்ருத புராணச சமயனம் பிசாச்சா பிராயசோ நாம ப்ரஹராட்சசநாமக்காக வேதமந்திரஸ் வேத்தாரோ திருஷ்யந்தே ந புராணவித் புராண விமுகோனிவ சர்வ சர்வம் ஹி பசி அப்படின்னு பத்மபுராணத்தில் சொல்லப்படுறது அதாவது நாம் எந்த வித்தியை படித்தாலும் அந்த வித்தியையை மறக்கக்கூடாது அப்படி மறந்தால் நாம் படித்த படிப்பு வேதமாக இருந்து அந்த வேதத்தை மறந்துட்டால் பிரம்மராட்சசாக நாம் பிறந்துடுறோம் பிரம்மராட்சஸ் அப்படின்னா மரங்களில் வசிக்கக்கூடியதான ஒரு பூத்தம் அந்த பூத்தமாக நாம் பிறவியை எடுக்கிறோம் சாஸ்திரங்கள் படித்து சாஸ்திரங்களை நாம் மறக்க நேர்ந்தால் விரக்ஷங்களாக மரங்களாக பிறக்க வேண்டி நேர்ந்து போயிடும் உலக படிப்பு அதாவது சட்டத்திட்டங்கள் நம்முடைய தர்மசாஸ்திரம் இவைகளை படித்து அதை மறந்துவிட்டால் அடர்ந்த மரங்களில் கூடு கட்டி வாழக்கூடிய பட்சிகளாக நாம் பிறக்க வேண்டி ஒவ்வொரு படிப்புக்கும் ஒவ்வொரு விதமான பிறவியை சொல்லியிருக்கார் படிப்பை மறந்தார் என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்கிற பொழுது புராண பாராயணம் புராண சிரவணத்தினாலே இந்த தோஷங்கள் போகிறது அப்படின்னு பத்மபுராணம் நமக்கு இந்த தர்மத்தை காண்பிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது பத்ம புராணத்திலே இந்த புராண சிரவணத்தினாலே நாம் என்ன விதமான வித்தியையை மறந்தோமோ அந்த மறந்ததினால் நமக்கு வரக்கூடியதான பாபமானது போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதை மனசில் வச்சுதானோ என்னவோ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் வைக்கிறது கருடபுராணம் பாராயணம் வைக்கிறதுங்கிறது வழக்கத்தில் வந்ததோ என்னமோன்னு தோன்றது இந்த விஷயத்தை பார்க்கிற பொழுது அப்படி இந்த பத்மபுராணத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது முக்கியமாக இதில் சொல்லப்படக்கூடிய விரிவாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தக்ஷயஜத்திலிருந்து ஆரம்பமாகிறது தக்ஷஜக்ஞம் விரிவாக சொல்லப்படுறது தக்ஷயக்ஞம் விரிவாக சொன்ன பிறகு பரமேஸ்வரனுடைய ஆவிர்வாவம் சொல்லப்படுறது பரமேஸ்வரன் அரூபமாக உள்ள ஸ்வரூபம் பரமேஸ்வரனுக்கு அவர் ஒரு லிங்காகாரமாக ஒரு உருவம் எடுத்துட்டு அவர் வந்ததற்கு என்ன எப்போ அவர் ஆவிர் பவிச்சார் அப்படிங்கிற சரித்திரம் பத்மபுராணத்திலே சொல்லப்படுறது பார்வதி பரமேஸ்வர விவாகம் உமா கல்யாணம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு கணேச உற்பத்தி மகாகணபதியினுடைய ஆவிர்வாவம் கார்த்திகேய ஆவிர்வம் சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஆவிர்வாவம் இவைகள் விரிவாக பத்மபுராணத்திலே சொல்லப்படுறது தான ஒரு கண்டமாகவே பிரித்து தானகண்டம்னு விரிவாக சொல்லியிருக்கு என்னென்ன தானங்களை எந்தெந்த அளவு எப்படி செய்யணும் கொடுக்கிறவர் எப்படி கொடுக்கணும் வாங்கிக்கிறவர் எப்படி வாங்கிக்கணும் ஒவ்வொரு தானத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்படுறது அந்த பலன் நமக்கு எத்தனை நாள் பலனை கொடுக்கும் இவைகளை விரிவாக பத்மபுராணம் சொல்கிறது தருமகாத்மியம்னு விரக்ஷங்களுடைய பெருமைகள் பத்மபுராணத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அஸ்வத்த விரட்சத்திலிருந்து ஆரம்பித்து அனைத்து விதமான மரங்கள் விரட்சங்கள் அந்த விரக்ஷங்கள் என்ன காரணத்தினாலே நமக்கு கிடைச்சிருக்கு அதை எப்படி நாம் பூஜிக்கணும் அப்படிங்கிறத விரிவாக தருமகாத்யம்னு சொல்லப்படுறது கங்கா மகாத்மியம் நவகிரகங்களுடைய பூஜையை விரிவாக சொல்லியிருக்காள் நவகிரகங்களுடைய ஜெயந்தி ஆதித்யாதி ஆதித்ய கிரகம் முதற் கொண்டு கிரகங்களும் எந்தெந்த காலத்தில் ஆவிர் அவர்களுடைய ஜெயந்தி அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பூஜைகள்னு விரிவாக பத்மபுராணம் காண்பிக்கிறது இது போல் முக்கியமான விஷயங்களை நிறைய நமக்கு பத்மபுராணம் காண்பிச்சுருக்கு மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்